நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில நம்ம இன்னைக்கு கொடை மிளகாய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் கொடை மிளகாய் ஒரு கப் தோரம்பருப்பு ஒரு கப் புளிக்கரசல் அரை கப் சின்னமெளகாயம் அரை கப் தக்காளி அரை கப் தேங்காய் துருவல் கால் கப் காஞ்சி மிளகாய் நாலு கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் மூணு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு செய்முறை கொடு மிளகாய் வந்து பெருசுசாவே கட் பண்ணி வச்சுக்குவோம் தக்காளி வெங்காயம்லாம் பொடியை கட் பண்ணி வச்சிருவோம் தேங்காய் துருவலியும் காஞ்சி மிளகாயும் போட்டு மிக்ஸில போட்டு ஒன்னு அரைச்சி வச்சுடுவோம் தோரம் பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சிருவோம் ஸ்டாவ் பார்த்து வச்சிட்டு ஒரு பாத்திரத்துல மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு பெருங்காயம் போட்டு பொறிஞ்சதும் இந்த வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம் வெங்காயம் வதக்கினாலும் தக்காளி போட்டு வதக்கிடுவோம் தக்காளி வந்தீங்கனா இந்த குடமிளகாவையும் போட்டுவிடுவோம் உடலுக்கு நல்லா வதக்கிடுவோம் இந்த காயெல்லாம் டாஸ் பண்ணி விட்டுட்டு அதில் புளிக்கரைசல் ஊற்றிடுவோம் புளி கரைசல் ஊற்றிட்டு உப்பு கலந்துருவோம் உப்பு கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த காய் வேகிறதுக்கு ஒரு செவன் மினிட்ஸ் அதை நல்லா வேக விடுவோம் நல்லா கொதித்து வந்த உடனே அது கூட இந்த மறைச்சி வச்சிருப்பல்லையா இந்த தேங்காய் காஞ்சி மிளகா அந்த பவுட்ரை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அது கலந்துட்டு மல்லி தாழி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் சாம்பார் தயார் இது தஞ்சாவூர் ஸ்பெஷல் உங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்